அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களை நான் போர் செய்ய விரும்புகிறேன் போருக்கான தளவாடங்கள் அதாவது ஆயுதங்கள் என்னிடம் இல்லை என்று கூறினார் அப்போது நபிசு அல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் இன்னாரிடம் செல்வீராக அவரும் போருக்கு ஆயத்தமாக இருந்தார் ஆனால் நோயாளி ஆகிவிட்டார் என்று கூறினார்கள் அவரிடம் வந்த அவர் நபி சொல்லு அலிவசம் என்று கூறிவிட்டு போருக்கு தயார் செய்து வைத்துள்ளார் நான் தயார் செய்து வைத்துள்ள ஆயுதங்களை அவருக்கு வழங்கும் எதையும் தடுத்து வைத்துக் கொள்ளாதே அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதில் எதையும் தடுத்து வைத்துக் கொள்ளாதே அதில் உமக்கு பரக்கத்து செய்யப்படும் என்று கூறினார் ஒன்று எட்டு